ஆயிரத்தி ஐநூற்றி பன்னிரெண்டு அபு முசாரும் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நபி அணைகம் அவர்களிடம் அவர்களே முஸ்லிம்களின் மிக கேட்டேன் அதற்கு நபி சொல்லு அணிஹி செல்லம் அவர்கள் எவரது நாவு எவரது கை ஆகியவற்றின் தீமைகளில் முஸ்லிம்கள் பாதுகாக்கப்பட்டுள்ளார்களோ அவர்தான் என்று நபி சொல்லாஹும் அணிஹி செல்லம் அவர்கள் கூறினார்கள் ஒன்று ஒன்று முஸ்லிம் நான்கு இரண்டு